சொல்ல சொல்லு தக்கார் அப்ப தக்கார் இப்படிய நிலை ஒழுக்கத்து நயந்த தன்மை மேவிய தலைமைசால் பெருங்குடி அதனால அப்படி ரொம்ப விளையும்படியான பல்வேறு நல்ல மக்கள் குடிமக்கள் தகுதி வாய்ந்த பெருமக்கள் வாழ்ந்த நாடு ஒழுக்க திணயந்த தன்மை மேவிய தலைமை சால் பெருங்குடி தலைப்ப அப்படிப்பட்ட பெருமக்கள் எல்லாம் நிரம்ப இருக்க வன்மை ஓங்கையில் வளம்ப அதி ரொம்ப அருமை ஒரு நாட்டுக்கு என்ன வேணும்னாரு நல்ல குடிமக்களால் தான் அந்த நாட்டுக்கு பெருப்பு நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றும் அது நாடா இருக்கட்டும்பா காடா இருக்கட்டும்பா மேடா இருக்கட்டும்பா பள்ளமாக இருக்கட்டும்மா அப்போ என்னதான் சார்னாரு எவ்வளவு நல்லவர் ஆடவர் அவடி நல்ல வாடிய நல்ல எங்கே நன்மக்கள் இருக்கிறார்கள் அங்கே அந்த நாட்டுக்கு பெருமை இல்லை அந்த நாட்டுக்கு பெருமை இல்லை அப்படிங்கிறார் அப்போ வாழுகின்ற மக்களால் தனக்கனவு ஒரு தகைமை இல்லை எது நிலத்திற்கு அதனால் அங்கே இருப்பவர்கள் எப்படி இருக்கிறாராம் தலைமை சால் பெருங்குடி தலைப்பு நல்ல மக்கள் அருமையா இருக்காங்க தக்கவர்களாக இருப்பவர்கள் அப்படி இருக்கின்ற மக்கள் இருக்கு வன்மை ஓங்கையில் வளம்ப அதி என்ன பண்றதுயா நல்ல நாடுதான் அடிக்கடி பாருங்களேன் அந்த மாதிரி வந்து வன்மையோட வன்முறையாளர்கள் வந்து வந்து காஷ்மீர்ல வந்து ஒரு விமானத்தை சொல்றான் அதுக்குத்தான் அந்த காலத்துல பெரிய மதில் இருந்தது பாந்த காலத்துல மதில் போதும் ஏன்னா மிக உயர இருக்கிற மதில் ஆழமாக இருக்கிற அகழி பறந்து காடு அதெல்லாம் அரணாக இருந்த காலம் ஒரு காலம் ஏ அவன் தரைவடி வந்துதான் தரைவடியில தான் நடந்து வரலாம் அல்லது குதிரையில வரலாம் அல்லது தேர்ல வரலாம் அல்லது யானை மேல வரலாம் ஆக அவன் வந்து தரையில வந்துதான் வந்து அப்படி இருந்த காலம் இப்ப மேல வந்து குண்டு போட்டு போடுறான் அதனால் அந்த ஆழ்ந்த அகழியோ உயர்ந்த மதிலோ பறந்த காடோ அரணாக இல்லை அரணாக இல்லை திருவள்ளுவர் காலம் அப்படி இருந்த காலம் அதனால் அரண் என்ற ஒரு அருமையாக பாருங்க அரண் என்று இப்ப அந்த அந்த அதுக்கு தகுதியே இல்லாமல் போச்சு ஏன் மேல பறந்து வந்தவன் பாட்டு கொண்டு போட்டு போடணும் என்ன பண்றது அப்ப இனி வருகிற அரண் எப்படி இருக்கும்னு கேட்டா ஆழ்ந்தகளோ உயர்ந்த மதியிலோ பறந்த காடோ இல்லாமல் எந்தெந்த நாடு இருக்கோ அந்த நாட்டில் அப்படியே ஒரு மூடாக்கு இருக்கணும் எது அந்த இதை பெரிய இதை போட்டு மூடித்தா அதுக்குள்ளே எது எந்த குண்டு மேலே போட்டாலும் வராது நடுதலை வரக்கூடாது அப்படி இருந்தால் ஒரு அறன் நல்ல அறன் அந்த அறன் எங்கே இருக்குது இல்லை இல்லைன்னா விஷமத்தனம் பண்ணிட்டே இருக்கிறாங்கல்ல அப்புறம் அடிச்சா மட்டும் ஐயோ ஐயோங்கிறது அதனால விஷமத்தனம் பண்ணிகிட்டே இருந்தால் இதே வேலை எப்ப ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்குள்ள வெள்ளிக்கிழமை மசூதியில் இருந்து காஷ்மீரை வேற வழியே கிடையாது இதே வேலை எங்களுக்கு முருகா முருகா சபை குறிப்பிடும் நீக்கு அல்லது எனவே வன்மை ஓங்கையில் அதனால் நீங்க மக்கள் குடிமக்கள் சிறந்திருந்தால் மட்டும் போதாது பாதுகாப்பு சிறப்பு இருக்கும் அதுக்காகத்தான் ரொம்ப அரண் என்று சொன்னார்கள் வன்மை ஓங்கையில் வளம் பதி பயின்றது உள்ள நுழைய முடியாது அப்படிப்பட்ட காவல் அமைப்புடையது வரம்பில் தொன்மை மேன்மையில் நிகழ் பெறும் தொண்டையினாடு முதல் பாட்டில் என்ன சொன்னார் எல்லாருக்கும் தாயாக இருக்கிற நம்முடைய பெருமாட்டி எல்லாருக்கும் உயிர்களுக்கும் தந்தையாக இருக்கிற தவம் புடியும்படியான தன்மையில் ஒரு நாடு அமைந்தது என்று சொன்னால் அது நம் தொண்டை நாடு முதல்ல தெய்வீக நலத்தை முதல்ல சொன்ன இனி வாழ்வியல் நலத்தில் வருகின்ற பொழுது இப்ப மக்களுக்கெல்லாம் யார் தலைவன் நெல்லும் உயிருன்று நீரும் உயிருந்து மன்னன் உயிர்த்தே மலதலை உலகம் சங்கலிக்கு அதுவா நாம சாப்பிடுற நெல்லு நாம சாப்பிட்றது மட்டுமல்ல உயிர் இல்லப்பா நாட்டுக்கு யார் அரசர் அந்த நாடு நாட்டுக்கு யார் உயிர் அரசர் உயிர் நெல்லும் உயர்ந்து நீரும் உயர்ந்து மன்னன் உயிர்த்திய மலதலை உலகம் என்று அருமையா சொல்லிட்டு ஆதலால் மன்னவருடைய வறுமையை சொன்னார் அடுத்த பகுதியில் அடுத்த பகுதியில் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டது இனி அங்க இருக்கிற மக்கள் இப்படி இருக்கிறார்கள் அதையும் சொன்னார்கள் இப்படியாக ஒரு நாட்டு வளத்தை எவ்வாறு கூற வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை சொல்கிறார் இனி ரம்பூரி பழைய நூறு சிறு தொண்டர் நவை வந்து உற்ற போது தம் உயிரையும் வணிகனுக்கு ஒருகால் சொல்ல பெற்ற மேன்மையில் நிகழ்ந்த நாட்டை சொல்லீங்க தொண்டை நாட்டை சொல்லீங்க தனிப்பட்ட ஊர்களெல்லாம் எப்படி இருக்கிறதோ அப்படின்னு கேட்டார் இனி வாழ்வியல் நலத்தில் வருகின்ற பொழுது இப்ப மக்களுக்கெல்லாம் யார் தலைவன் நெல்லும் உயிருந்து நீரும் உயிர் மன்னன் உயிர்த்தே மலதலை உலகம் தங்களும் அல்லப்பா நாட்டுக்கு யார் அரசர் அந்த நாட்டுக்கு யார் உயிர் அரசர் உயிர் நெல்லும் உயர்ந்து நீரும் உயிருந்தே மன்னன் உயிர்த்தே மலதலை உலகம் என்று அருமையா சொல்லிட்டு ஆதலால் மன்னவருடைய வறுமையை சொன்னார் அடுத்த பகுதியில் அடுத்த பகுதியில் ரொம்ப அருமையா சொல்லப்பட்டது இனி அங்க இருக்கிற மக்கள் இப்படி இருக்கிறார்கள் அதையும் சொன்னார் இப்படியாக ஒரு நாட்டு வளத்தை எவ்வாறு கூற வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார் இனி நத்திரம்பூரி பழைய நூறு சிறு தொண்டர் நவை வந்து உற்ற போது தம் உயிரையும் வணிகனுக்கு ஒரு கால் சொற்றமை தூக்கி அருமை அச்சொல்லையே காக்க பெற்ற மேன்மையில் நாடு பெரியா நீங்கள் பெரிய நாட்டை சொல்லியிருக்கீங்க தொண்டை நாட்டை சொல்லியிருக்கீங்க தனிப்பட்ட ஊர்களெல்லாம் எப்படி இருக்கிறதோ அப்படின்னு கேட்டார் ஒரு ஊராட்சி மன்றத்தை சொல்றேன் கேளு காதில் போடும் அப்படி இருந்ததாக கேள்வி ஒரு ஊராட்சி மன்றங்கள் எல்லாம் அப்படின்னா கேள்வி என்னன்னு தெரியும் ஒருவன் இந்த ஒருவன் ஒருத்தியா இருந்தால் தான் யோகித அது மாறுபட்டால் தப்பு தான் அந்த முன்னாள் என்ன பண்ணிச்சுன்னா அந்த நீலியை மனந்தவன் வேறொரு ஏதோ தொடர்பு இருக்கு வேறொரு தொடர்பு இருந்ததுனாலே உண்மையான பெண்ணுக்கு ரொம்ப கோபம் இப்படியே பல்லா இருந்தது உரிய காலத்திலிருந்து முன்னையே வருமானால் அந்த எஞ்சிய காலம் பேயாய் எய்த்தேன் சிவசிவா பேய ஆனார் இந்த வரி சுந்தரர் பேயாய்த்திருந்தை தேன் பிரவரம் பெற்றேன் இந்த எங்கேயும் திடிகிறது சொன்ன இந்த பேய் தான் பகலரவா அதனாலதான் பேயாய் இன்னொன்னு இருக்குது நாய் இந்த ரெண்டும் ஒன்று கண்ணில் பார்க்குறோம் இன்னொன்று கண்ணில் பார்க்காம இருக்கிறோம் பார்க்காமே இருப்பதாக அதை பார்த்துக்கிறது கஷ்டப்படுவேணா அதனால ஆக இந்த திரிவதுன்ற ரெண்டு தான் இருக்கு அதனால ஒன்று நாய சொல்வாங்க அல்லது பேயை சொல்லுவாங்க பேயாய் திரிந்து எய்த்தேன் பிறலாகா பெற்றேன் என்றெல்லாம் சொல்கிறார் அல்லவா அது பேயாக ஆயிற்று அதெல்லாம் வரலாறு தெரியும் உங்களுக்கு அப்படி வருகின்ற பொழுது இவன் ஒரு நாள் என்ன பண்ணுறான் இந்த பழைய நூறு போயிட்டு போகும்போது இவனை ஒரே தாக்கு தாக்கின்னு நினைச்சிது அந்த பெய் திடீர்னு ஒரு பெண்ணாகிடுச்சு ஒரு குழந்தை எங்கேயோ கையில் வச்சுக்கிட்டுது அல்வா வச்சுக்கிட்டு பின்னாலேயே போகும்போது என்னத்தான் என்னத்தான் சொல்லிச்சு பழைய கண்ணாம்பா நடிக்கணு அத்தான்னு சொல்லும்போது அல்லவா பழைய இருக்கணும் அந்த முன்னால் போகிற ஆள் சிவ சிவே நம்ம தான் பழைய ஆள் இப்போ எத்தனையோ இருக்குது நமக்கு ஒன்றும் வழங்கலை அல்லவா அதனால் அப்படி போகுது அப்படி போகின்ற பொழுது பின்னால் வருகின்றவர் சாமி வர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் தான் பாடிருவ பும்புணர் வாய்ந்து ஆடையலூர் அது போல நம்முடைய என்றாலும் ரத்தனகிரி தான் அப்புறம் நிறைய அன்னதான மற்றும் இந்த மருங்கில் ஏதேனும் ஒரு நன்மை என்றால் அது ரத்னகிரியில குருமூர்த்தியுடைய திருவடியில் தான் அது ஒருவராயினும் சரி பலராயினும் சரி அல்லது ஒரு நாள் அல்ல ஒரு நாச்சலம் இரு நாச்சலம் பல நாள் பயின்று பலரோடு செல்லினும் தலைநாள் போன்ற விருப்பினன் மாதூ என்றெல்லாம் நாம் சொல்லி சுவைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குருமூர்த்திகள் இங்கே எழுந்தொழு இருப்பது எனவே அவருடைய திருவடிமலைகளை மனமடிமைகளால் வணங்கி இப்போ என்னுடைய பகுதிக்கு வருகிறேன் எனவே இப்போ அந்த பெண் அந்த குழந்தையோடு பின்னால் வர்றான் வந்த எப்படி இவனை நம்ம என்னை வெட்டவனே வெட்டணும்னு நினைக்கிறான் வருகின்ற பொழுது என்னத்தான் என்னெல்லாம் சொல்லிட்டு வரான் சொன்ன இவனுக்கு ரொம்ப கடிதமாக இருக்கு இல்லை ஆனால் அவன் என்ன பண்ணான்னு கேட்டா எப்போ இந்த மனைவியை வெட்டினானோ அந்தலேருந்து என்னென்னு கேட்டால் தனக்கே ஒரு பயம் எங்கேயோ போய் ஒரு மந்திரவாதிகிட்ட போய் ஒரு கையில் ஒரு வாழ் வாங்கிட்டான் இது கையில் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் வராதுன்னு சொல்லிட்டு அதனால அதுன்னு வச்சுருக்கான் பீடம் என்னப்பான் இவர் சொன்ன இவர் என்னங்க கல்யாணம் பண்ணிட்டு இப்படி விட்டுட்டிங்களே ஒரு குழந்தை என்ன நானும் நீங்களாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு குழந்தை வேறு இருக்குதுங்களே இதை விட்டுட்டு போறீங்களேன்னு சொன்னான் சொன்னான் அவன் பார்க்கக்கூடலை ஏன்னா இவனுக்கு பயம் இது வந்து பின்னால் வந்தது பெண்ணில் அப்படின்னு பயம் அவனுக்கு அப்படி இருக்கும்போது இதோ பழையனூர் ஊராட்சி மன்றம் அப்படிங்க எல்லாரும் இருந்தாங்க இதுவும் நேராக உள்ளே போய் நுழைஞ்ச ஒன்று அந்த பொண்ணு என்னங்க இந்த மாதிரி என்னை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் இருக்குதுங்க பாருங்க எங்களை விட்டுவிட்டு இவர் ஃபோன் போனு போயிட்டே இருக்கார் பாருங்க கவனிக்கிறதுக்கு நாதி இல்லாமல் போச்சுங்க அது என்ன அப்படி இருக்குது அப்படின் ஊராட்சி மன்றம் உடனே அதெல்லாம் ஒத்திப்பா ஒத்தி வைக்கிறதெல்லாம் கிடையாது ஒத்தி வைச்சா ஒழிச்சதுன்னு அர்த்தம் கேஸ் எப்போ ஒத்தி வைக்கிறோமோ அதை ஒழிஞ்சுதுன்னு அர்த்தம் அல்லப்பா அதெல்லாம் உங்கள் இருபா நூற்றாண்டில் வச்சேங்கடா எங்கள் நூற்றாண்டில் அப்படிதான் கிடையாது என்ன என்னப்பா என்ன அப்படின்னார் இல்லைங்க இது பெண்ணும் இல்லீங்க இது என் குழந்தையும் இல்லீங்க இது மாதிரி என்ன வந்து கொல்ல வர்றதுங்க அப்படின்னார் ஐயோ நான் எனக்கு தெரியுங்களா கொல்ல வந்ததுங்களா இல்லைங்க அந்த குழந்தைக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தா ஏற்கனவே யாராவது அப்பா அப்பா பாருங்க சிசு சொல்லுது பாருங்க சிசு சொல்லுதுங்க அப்பான்னு அப்படின்னு சிவ சிவ என்ன பண்ணுறது அதனால என்ன இப்படி போயிடுறாருங்க இந்த குழந்தை வேற அரிக்குதுங்க நான் தான் வயிற்றுக்கு என்ன பண்ணுவோங்க அப்படின்னு ஊராட்சி என்னப்பா இல்லைங்க இல்லைங்க நான் மனைவிதானுங்க இந்த பிள்ளையே பாருங்கன்னா இது நடக்கிறப்படி அங்கே ஓடுது எங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி ஒன்று பார்த்தாங்க சரி இந்த இரவு நீங்க இங்கே தங்கு ரெண்டு பேருங்க தங்கு அப்படின்ட்டா இரவு நேரம் தங்குன்னு சொல்லுவா அவன் என்ன பண்ணிட்டான் இவன் அந்த அம்மாவை என்ன பண்ணிட்டான் அவர் பாருங்க கையில் ஒரு இது வச்சிருக்காருங்க அந்த இது கையில் இருந்தது என்ன ராத்திரி ஏதேன்னு என் குழந்தைய ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னாரு அதே மா கையில் வாழ் இருந்தால் அப்படி செய்வாங்களா அப்படின்னார் ார் நெஞ்சம்போல் நன்றுஊது உண்டன் உடல் சுவை உண்டார் மனம் திருவள்ளுவர் திருவள்ளுவர் கையில ஏதேன்னு ஒரு கழிவு இருந்தேன்னு சும்மா இருக்காது படை கொண்டார் நெஞ்சம்போல் நன்று ஊக்காது ஒண்டன் உடல் சுவை உண்டாக்கும் ஓமையே ஒரு அழகு அதுக்கு மேல ஓமையை ஓமையை ஒரு அழகு அடைகுண்டார் நெஞ்சம் நன்றி ஊக்காது அவர் கையில் அருவா இருந்தது ஊராட்சி மன்றத்தில் நாளைக்கு எடுத்துக்கலாம் இருப்பாங்க நாங்கள் பொறுப்பு நீ இரவு தங்கு கணவன் மனைவி தங்கி இரவு இருக்கிறது ஏதேன்னு உன் உயிருக்கு வந்ததுன்னு சொன்னால் நாங்கள் நாற்பத்தெட்டு பேர் இருக்கிற நாற்பத்தெட்டு பேர் பொறுப்பு அதுக்கு மேலே வேணும் தீர்ப்புங்களா உச்ச நீதிமன்றம் போக முடியாது அதெல்லாம் தீர்ப்பா தீர்ப்பு தான் முடிஞ்சதுன்னு அர்த்தம் சிவம் அப்படி உடனே ஒரு அறை உள்ளே சென்றார் சென்ற நேரம் இரவு ஒன்பது திரைப்படம்னு என்ன பண்ணுவாங்க பத்து பதினொன்னு பன்னெண்டு பன்னெண்டுல என்ன ஆச்சு என்ன அது இவனுக்கும் தூக்கம் இல்லை அந்த அம்மாவுக்கும் தூக்கம் இல்லைங்களா பன்னெண்டு ஆச்சு பார்த்தாள் என்ன செய்தார் அவள் வந்து இவரில் வா புட்டனே ஒரு அற கொடுத்தாள் பேயாக மாறி அங்கேயே ஒழிஞ்சான் ஒழிஞ்சான் குழந்தை குழந்தையல்ல மாய குழந்தை எடுத்து போட்டு இது பண்ணுவாரு இது மறுநாள் பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு அப்போல்லாம் ஆறுன்னா ஆறு மணிக்கு மேலே தூங்க மாட்டாங்க வைகரை துயரில்னு ஒரு நீதியை கையை கடைப்பிடிச்சவங்க அல்லவா ஏன்னா ராகல பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் டிவியை திருப்பி வச்சுக்க மாட்டாங்க பித்துக்குழிகளெல்லாம் பித்துக்குழிகள் அதனால் அதனால் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடும் ம் அப்படி பித்துக்குழிகள் பாவம் அதனால் அஞ்சுக்கெல்லாம் எழுந்திரிச்சுட்டுது அது இவங்க தீர்ப்பு பண்ணவங்க வேற அதனால் நாற்பத்தெட்டு பேருடைய உயிர் எங்கே இருக்குது இரவெல்லாம் அந்த தீர்ப்பு அளித்து வெளியே இருக்குது அப்படி ஊராட்சி இருந்ததாக கேள்வி அதனால் அந்த நாற்பத்தெட்டு பேருடைய உயிர்கள் மணி ஐந்தாயிட்டு போனாங்க கதவு திறக்கலை தாம திறக்கலாமா திறக்கூடாது கணவன் மனைவி இருக்கிற இடத்துல நாமா திறக்கூடாது அப்படி ஒரு அமைப்பு சிவசிவ கதவும் திறக்கக்கூடாது வந்து தானாவும் திறக்கலை மணி ஆறு ஆரே ஹால் ஆறரை ஆரே துடிக்குது உங்களுக்கு என்னது என்னென்ன கதவு திறக்கலை ஏழு ஏழு பத்து சரி என்ன செய்யலாம் நாற்பத்தெட்டு பேரையும் அதனால கதவை திறந்துடுறதான் முறை மணி ஏழு ஏழே ஆள் வரைக்கும் தூக்கம் இருக்காது ஏன்னா ரெண்டு பேரும் பயந்துருந்தவங்க ரெண்டு பேரும் பயந்திருந்தவங்களை நம்ம உள்ளே போட்டிருக்கோம் அதனால் நிச்சயம் தூக்கம்னு இருக்க முடியாதே அப்படின்னாரு என்ன எல்லாம் நாற்பத்தேழு பேரில் திருவுள்ளம் என்ன திறந்து பார்ப்பது தான் அறம் அப்படி திறந்தான் திறந்தால் இவன் இறந்து கிடக்கிறான் பொண்ணும் இல்லை இந்த குழந்தையும் உடனே பார்த்தார்கள் உனக்கு ஒரு இடையூறு வந்தால் இந்த நாற்பத்தி பேரும் நாங்கள் ஈடு கொடுக்கிறோம் சொன்னோம் அவன் இறந்தான் எனவே நாம் நாற்பத்தி பேரும் அவனுக்காக உயிர் துறப்பதுதான் அறம் என்றார் நாற்பத்தி எட்டு பேர் உண்மை எனவே தான் சொன்னசொல் சொல் தவறக்கூடாது என்பதற்காக அந்த ஒருவன் உயிருக்காக நாற்பத்தி எட்டு ஊராட்சி மன்ற தலைவர்களும் இப்படி எல்லாம் அரச நீதி இருந்தது என்பது தெரியுமா விளங்குமா தீர்ப்பு சொல்கிற பொழுது எவ்வளவு கவனமும் எவ்வளவு பொறுப்பும் இருக்குதுன்னு பாருங்க பொறுப்பு என்ன நாளைக்கு ஏதேன்னு ஒன்றுன்னு சொன்னா தாங்கள் ஈடு கொடுப்போம் என்கிறாரே அப்படி எல்லாம் தீர்ப்பு வழங்கினாரு இப்ப அவன் இறந்துட்டான் அதனால இப்ப வந்து இவங்க என்ன மாத்திக்கலாம் எந்த ஆளுக்கு பொழிஞ்சு போயிட்டான் சொன்னா அப்படி செய்ய முடியுமா சரி சாமிக்கு ஒரு அபிஷேகம் முன்னிடுவோம் சொன்னதுக்காக இருந்துருவான் நாற்பத்தெட்டு பேருவான் இல்லை நாற்பத்தெட்டு பேர் உயிர் திறந்தாரு அப்படிப்பட்ட நீதி ஊராட்சி மன்றம் நற்றீரம்பூரி பழைய நூறு சிறு தொண்டர் நவை வந்து போது தம் உயிரையும் வணிகனுக்கு ஒரு தூக்கி மறுநாள் காலை ஏழரை மணி என்னாச்சு நேற்று மாலை தீர்ப்பளித்தது என்ன உன் உயிருக்கு ஐதேனம் உடைமை வந்தால் நாற்பத்தி எட்டு பேரும் ஈடு என்று சொன்ன சொல்லையும் இப்பொழுது இருக்கிற என்ன அவன் இறந்து கிடக்கிறான் அந்த ரெண்டையும் தூக்கின அது ஏன் தூக்கின சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோட சான்றோர்க்கு அணி அந்த இங்க தூக்கி சமன் செய்து கோல் போல் எப்படி அவருக்கு வருது முதல்ல ஊராட்சி மன்றத்திற்கு எதுக்கு சாமி கத்திரிக்கா வண்டி கானார் அதாவது அதெல்லாம் வாங்குறது போல எடுத்துட்டு வந்த எடுத்துட்டு வந்தாங்க நீங்கள் எல்லாம் ஊராட்சி மன்ற ஆமா சரி யாராவது அங்க எங்க இருக்க உச்ச நீதிமன்ற வரலாம் வரட்டும் அப்படின்னா அதுவும் வந்தது உட்கார்ந்து யாராவது கூட்டணி உடைய பிரதமர்கள் போன்றவர்களும் வரலாம் அப்படின்னார் ஏன்னார் நீதிபதியை மாத்திர சொல்லுது இதெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டாரு ஆமா திருவள்ளூர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுட்டாரு பிரதமர் போக்குவரத்து கூட்டணிகள் எல்லாம் உட்காருங்கன்னா நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இருக்கு இந்த ஊராட்சி மன்றம் உட்கார வச்சுக்கிட்டார் எதுக்கு சார் இத்தனை பேரை கூட்டி வச்சு இந்த பிறம் படிக்கல போடல இந்த பறம் எந்த சாமானும் போடல தெம்பி ஒரு பத்து வயசு பையன் இருந்தேன் தூக்குடா எங்கே அப்படின்னாரு இப்ப அந்த முல்லை எப்படி இருக்குது அப்படின்னாரு சரியா அந்த மேல உச்சியா இருக்குது அப்படின்னாரு அப்போ இந்த பரம் படிக்கலும் அந்த பரம் எதுவும் பொருளும் போடாத போது முதல்ல அந்த தராசு எப்படி இருக்கணும் சம்மனா இருக்கணும் அப்பவே கொடை அடிச்சுன்னு வச்சுங்க அது தராசுல்ல அர்த்தம் சாமான போட்ட பிறகு கொடை அடிக்கணும் இவ்வளவு கிலோன்னு சொல்லிட்டு இல்லாத போதே கொடை அடிச்சது என்ன இருபதாம் அர்த்தம் சிவ சிவ தராசுன்னா எங்க நூற்றாண்டு தராசெல்லாம் அதுதான்ப்பா என்னது இந்த பறம் சாமானோ இந்த பறம் படிகல்லோ போடாத போது கைவலிக்கலைய வலிக்கலிக்க உங்களுக்கு நீர இதுல ஏதேன்னு வந்து ஒரு கிலோன்னு போட்ட உடனே என்ன பண்ணுது பொக்குன்னு இறங்குது அந்த ஒரு கிலோவுக்கு இணையான ஜீனி போடுற வரைக்கும் இது என்ன பண்ணுது ஏற மாட்டேங்குது எங்க படிச்சது தெரியல எந்த பல்கலைத்துல படிச்சது தெரியல இங்கே அரை கிலோ போட்டதுன்னா ஏறுதான்னு பாக்கிறேன் ம் இன்னும் கொஞ்சம் போட்ட ம் இன்னும் இந்த லேசா தூங்குது இந்த ஒரு கிலோ தனக்கு இணையாக வரும்போதுதான் மீண்டும் தான் சரியா நிற்குது நீ பண்ணின தென் புத்தி இருக்கேடா மாண்பு மிக நீதிபதிகளும் கவனிக்கிறார்களா அப்படின்னார் கவனிக்கிறார் இங்கே இருக்க ஊராட்சி எல்லாம் கவனிக்கிறோம் கூட்டணியும் கவனிக்கிறதா கவனிக்கிறதா அது போல எந்த தராசு படிக்கல்லும் பொருளும் போடாத போது நடுநிலைமையாக காட்டுகிறதோ அந்த தராசுதான் நாம அளக்கறதுக்கு பயன்படுத்தணும் ஏன் தன் மேல வந்த பொருள்களையும் சரியா காட்டும் தான் சரியா இருந்தாதான் தங்கிட்ட வந்த பொருளை சரியா இட போடும் விளங்குதா அப்படின்னாரு விளங்குதுங்க தராசு பாருங்க இப்படின்னாரு அது போல ஊராட்சி பேரூராட்சி ஆயினும் நகராட்சி ஆயினும் மாண்பு ஜஜாயினும்ல்லது அல்லது ஆயினும் நாம சரியா இருந்தாதான் நம்ம கிட்ட வர்ற ஒரு கேஸை நீங்க என்ன பண்ணலாம் நல்லது கெட்டது தெரியலாம் நீங்களே ரெண்டும் ரெண்டா அப்பே ரெண்டும் கல்ண்டாப்பையா இருந்ததுன்னா வர்றதும் கல்டாப்பையா போடும் எனவே தராசை கவனிக்கல இப்படி இல்லாம சொல்லுவாங்க யாரு தான் சொல்ல சொல்ற மாதிரி சொன்ன தராசை வச்சு சமன் செய்து சீர் தூக்கும் அமைந்து அமைந்து இந்த பரம் படிகளோ அந்த பிறம் பொருளோ இல்லாத போது அமைந்து சரியாக நின்று சரியாக நின்று இனி தன்னை பொருள் போடும் போதும் படிகள் போடும் போதும் கோடாமை என்ன கோடாமை இந்த ஒரு கிலோ படிகள் போட்டுருந்தோம்னா இந்த ஒரு கிலோவுக்கு இணையான ஜீனியோ அல்லது மற்ற பொருளோ போட்டாதான் இது தூக்கும் இல்லைன்னா காட்டாது அரை கிலோ போட்டுட்டு அதாவது முக்கா கிலோ போட்டுட்டு தூக்குனா எலும்புமா எலும்பாது அமைந்து வருவாள் கோடாமை சான்றோர்க்கு அணி என்று சொன்னார் திருவள்ளுவர் நடுலுமைங்கிற அதிகாரத்தை சொல்லி நடுலுமைங்கிற அதிகாரம் இது சிவ சிவ நடுமையாக இருக்கணும்னு சொன்னார் பொதுவாக ஏழு குரலை சொல்லி எல்லாருக்கும் அடுத்தபடி எட்டு ஒன்பதுல நீதிமன்றத்துக்கு சொல்லி பத்தாவது குரலில் வியாபாரிகளுக்கு சொல்லுகிறார் யாரு பாணிகருக்கு நீங்க எல்லாம் யாரு நாங்கெல்லாம் செட்டியார்கள் நாங்க வெங்காயம் நாங்க துணிமணி நாங்க பல சரக்கு வணிகர்கள் எல்லாக்கெல்லாம் வணக்கம் திருவள்ளுவர் யார் சந்திச்சிருக்கிறது வணிக பெருமகள் ஆகியவங்க அத்தனை பேரையும் ஒருங்கு காண்பதுல பெரும் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் அப்படின்னா திருவள்ளுவரை சந்திக்கணும் நினைப்பு எங்கு எங்களை விடுது இந்த வியாபாரம் ஞாயிற்றுமை கூட கரை வைக்க வேண்டியிருக்கு கடத்த வெளிப்படையா திறக்கிறது இல்லை மூடி மூடி திறக்கிறோம் அப்படி திறப்பீங்களான்னாரு இருதான் நூற்றாண்டு அப்படி திறக்கிறதா கேள்வி நாங்கள்லாம் கடையிடப்புனா கடையப்பு தான் அப்படின்னாங்க சரி சரி அதான் கேட்டேன் அப்படி வானிகள் யார் ஏன்னு இருக்கிறீர்களோ இல்லை இல்லை கிடையாதுங்க சரி உட்காருங்கிட்டார் என்ன பண்றது மாநாட்டை சிந்திக்கிறார் அவர் நாமெல்லாம் வாணியம் செய்கிறீங்க வாணியம் செய்யினார் வாணியம் செய்கின்ற பொழுது நீங்கள் பிரத்தியார் பொருள் அப்போல்லாம் அந்த பெரும்பாலும் அந்த கொள்வினை கொடுப்பனிங்கிறது பொருள் தான் கொடுத்து கொடுத்து வாங்குறது இல்லைங்களா ஏன் நாமே இப்போ நம்ம கூட இளமையான வயசில் கூட கீரைக்கெல்லாம் நம்ம வந்து காசு கொடுத்தது இல்லை நெல்லுக்கு அல்லது அரிசிக்கு தான் வாங்குனது அரிசி நீங்கள் வந்து ஒரு காப்படி அல்லது அரைக்கி அப்படி அதுக்கு இப்போ கீரை தருவாங்க இல்லைங்களா ஏன் நம்ம ரெண்டு போடுமா சரி ரெண்டு போடுவாங்க அல்லவா அரிசிக்கு தான் நம்ம இது கீரை எல்லாம் வாங்கணும் இப்போ தான் அது போயே போட்டுது பண்டை போய் பொருள் மாற்றம் பொருளுக்கு வந்துடுது அதனால் நீங்கள் பண்ணுறமாட்டு போடும்போது நெல்லை நெற்காலத்தில் தை மாதமெல்லாம் எப்படி வாங்குவீங்கன்னார் மரக்காலில் தான் வாங்குவோம் எத்தனை மரக்கால் கொண்டது இருபத்தி நாலு கொண்ட ஒரு மரக்கால் அது வாங்கறதுக்கு மரக்கால் வச்சிருக்கீங்களா அப்படின்னாரு சரி அதே போல குண்டத்தில் ஒரு நாலு மரக்கா நெல்லு கேட்க வந்தாங்க அதுக்கு எந்த மரக்கால்னார் அதுக்கு வேற மரக்கா இதுக்கு வேற மரக்கான்னாங்க அதுதான் தப்புடா என்ன நீங்கள் வாங்கும்போது என்ன மரக்காலோ அந்த மரக்காலில் தான் கொடுக்கும்போதும் கொடுக்கணும்னு வாங்கறதெல்லாம் என்னன்னு கேட்டா அஞ்சு படி கொண்ட மரக்கா அதுதான் ஒரு மரக்கா கொடுக்கறதெல்லாம் மூன்ற படி இருக்கிறது ஒரு மரக்கா கொடுத்தீங்க கொடுக்க மாட்டீங்களே இல்லையா வாணிகம் செய்வார்க்கும் வாணிகம் நீங்க எல்லாம் வியாபாரம் செய்யறீங்க வியாபாரம் செய்கிற பெருமக்களுக்கும் மேலும் ஒரு வியாபாரத்தில் லாபம் வரும் எப்படி இருந்தா தமபோல் செய்யும் அடுத்தவங்க கிட்ட நெல் வாங்கும் போதோ பருப்பு வாங்கும் போதோ எந்த படி போடுறீங்களோ அதே படியில திரும்பவும் கொடுக்கணும் ஒழுங்குதா வாங்கறதுக்கு ஒரு படி கொடுக்கிறதுக்கு ஒரு படினு செய்ய மாட்டீங்களே வாங்கறதுக்கு ஒரு திராசு கொடுக்கறதுக்கு ஒரு திராசுன்னு செய்ய மாட்டீங்களே செய்யாம இருந்தா தான் நீங்க பட்டினப்பாளின்னு ஒரு நூல் கொள்வதும் மிகை கொடாது கொடுப்பதும் குறைகூடாது அது வந்து பிஹெச் ஸ்டாண்டர்ட் வாணிகம் செய்வார்க்கும் இது கொஞ்சம் இறங்குனார் என்ன செய்வார்க்கும் மிகை கொடாது ஒருத்தபோது மரக்கால போட்டு வாங்கிட்டு கொடுப்பதும் குறை கூடாது கொடுக்கும்போது சாதாரண மரக்கால போட்டு கொடுத்துடக் கூடாது அப்படிங்களா பல் பண்டம் பகர்ந்து பட்டினப்பாலை பல பொருள்களையும் அப்படித்தான் வியாபாரம் பண்ணுவார்கள் பகர்ந்துங்கிறதுக்கு என்ன உர சொல்லுவோம் என்ன பொருள்கிற முண்டம் உர சொல்லிச்சுன்னா பகர்ந்து சொல்லி பகர்ந்து சொல்லிதான் ஆனால் நச்சினார்கழைய உரையை படிச்சு தொலைச்சா நல்லது பல் பண்டம் பகர்ந்து வீசி கொடுப்பதற்கும் ஒரு மரக்கால் கொள்வதற்கு என்று ஒரு மரக்கால் வைக்காமல் இரண்டும் ஒரு வைத்து பல பண்டங்களையும் பாகர்ந்து தான் பெறுகின்ற லாபத்தை வெளிப்படையாக சொல்லி என்று உதடுகிறோம் தான் பெறுகின்ற லாபத்தை வெளிப்படையாக சொல்லிங்கிறத அர்த்தம் அதுக்கு முன்னால் இருப்பதை வரவழைத்துக் கொண்ட லாபத்தை வெளிப்படையாக ஐயா இது வாங்கினதில் சரியாக பாருங்க நூத்தி ஐம்பது ரூபா அஞ்சு வாங்க நூத்தி ஐம்பத்தஞ்சுக்கு விற்கிறேங்க தப்பா நினைக்காங்க என்று வெளிப்படையாக லாபத்தை சொல்லி விற்க யார் உரை நச்சுனா இருக்கு இந்த ஒன்றிற்கு இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிகளும் டாக்டர் பட்டம் கொடுக்கலாம் இங்கி தூக்கிங்கிறதுனால எவ்வளவு நேரம் ஆகி போய்ச்சு தமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் சீர்தூக்கும் அந்த தூக்கும்ங்கிற சொல்லு மனசுக்கு வராம இருக்க முடியுமா வராம தூக்கி அச்சொல்ல ஏ காக்க பெற்ற மேன்மையில் நிகழ்ந்த அது பெரு தொண்டை நாடு நேற்று மாலையில் தீர்ப்பளிக்கின்ற பொழுது உன் உயிர் ஏதேனும் இடையூறு வருமானால் நாங்கள் நாற்பத்தி எட்டு பேரும் இவளுடைய உயிரிழக்கிறோம் என்று சொல்லையே அவர்கள் எடுத்து வைத்து மறுநாள் அவ்வாறு உயிர் நீத்த அப்படிப்பட்ட நீதி உடைய நாடு எங்கள் தொண்டை நாடு இந்த வளம் வேறு எந்த நாட்டில் இருந்தது இந்த கதை இல்லை ஆதலால் தொண்டை நாட்டு திருப்பி சொல்கிறார் எனவே தம்முடைய ஊர் அன்று அதற்காக சொல்லவில்லை ஆனயாமன மாத்தி மாத்த தொண்டை நாடே அவருக்கு ஒண்ணு மாத்த முடியலாம் ஆனயாமன நீரு கண்டு அடிச்சேரன் என்னும் சேனூலாவு சீசேர்த்திருமலை நாட்டு வானிலாவு பூன் வயவர்கள் மைத்துணக்கேண்மை பேண நீடிய முறை அது பெருந்தொண்டை நாடு சேரர்களுக்கு இந்த தொண்டை நாடு மைத்துண முறை அப்படின்னா அது ஒரு பழைய வரலாறு என்னன்னு சில பழைய வரலாறுகள் ரொம்ப அருமையாக குறிச்சிருக்கார் சேக்கிடார் குறித்திருப்பாரால் அதற்கு பின்னே அணியாத சான்று இருக்க வேண்டும் இல்லைனா குறிக்கவே மாட்டார் மூச்சே படி மாட்டார் ஒரு பெரிய நெறி ஒரு தோறங்க நான் தலைப்புறான அதெல்லாம் அவர் நம்புறதில்லை அது அது சீமையா இருக்குமானால்தான் தஷன்த்தி வந்திருக்கிறாங்க மற்றவங்கெல்லாம் தெரியும் பாலை நீதல் பாடியதே பெரிய பிராணத்தில் இல்லையா இருக்கா பாட்னார் வீட்டுக்கு போனார் பாலை நெய்தல் ஆயிட்டுன்னு நம்பியாண்டார் நம்பிகள் சொல்ற சித்தாந்தம் சொல்லுது சித்தாந்த மாதிரி பின்னாரு செய்கிளாருக்கு பின்ன சேக்கிளாருக்கு முன்னே நம்பியாண்டார் நம்பிகள் தான் இருந்தாங்க பைனு அவர் வந்து பாலை பாடிய பாலை நெய்தல் ஆக்கியதுன்னு பாடினார் சேக்கிளார் அந்த பக்கமே போல பாட்னார் வீடு எல்லாம் இருந்தார் வழிபாடு செய்தார் மீண்டு வந்தார் அப்படித்தான் முடிச்சுக்கிட்டார் ஏன்